வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஐஸ்லாந்து நாட்டில் லாக்கி எரிமலை வெடித்ததில் ஒன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இந்த பிராந்தியத்தில் அடுத்த ஏழு வருடங்களுக்கு வறட்சி மற்றும் பஞ்சம் நிலவியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஹேர்மன் ஹொலரித் என்பவர் துளையிடும் அட்டையுடன் கூடிய அதாவது பஞ்சிங் கார்டுடன் கூடிய கால்குலேட்டருக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனில் முதல் தடவையாக தொழிற்கட்சி ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் நியூகாசில் நகரங்கள் மீது குண்டு தாக்குதலை நடத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது உலக கடல் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு படிவ நிரலாக்க மொழி பிஹெச்பி வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அல் ஈராக்கிய தலைவர் அபு முசாப் அல் ஜர்காலி அவர்கள் அமெரிக்க விமான குண்டுவீச்சில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இடம்பெற்ற பெரும் சூறாவளி மற்றும் வெள்ளத்தினால் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெள்ளி கிரகம் பூமிக்கு வெகு அருகில் வருவதை பார்க்க முடிந்தது இது போன்ற அரிய நிகழ்வு இதற்கு முன்னர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நிகழ்ந்தது இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆண்டு சர் வைத்திலிங்கம் துரை சுவாமி இலங்கையின் முன்னாள் சட்டசபை சபாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுகார்டோ இந்தோனேசியாவின் முன்னாள் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இர நா வீரப்பன் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சில்பா செட்டி இந்திய நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ஆண்டு முகமது நபி கடைசி நபி இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தாமஸ் பெயின் ஆங்கிலேய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆண்ட்ரூ ஜாக்சன் ஐக்கிய அமெரிக்காவின் ஏழாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அருணாச்சலம் மகாதேவா இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கே எஸ் ஆர்தாஸ் இந்திய இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் உலக கடல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை